செந்தில்குமார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இயற்கை விவசாயம் அப்படின்னு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே நீங்க சொல்லுங்க விவசாயம் மூன்று வகை அப்படின்னு ஆரம்பிச்சுங்க நான் ஒளிப்பதிவு ஆரம்பிச்சிட்டேன் அவையாராக இருக்கட்டும் ராமலிங்க சுவாமைகளாக இருக்கட்டும் இவர்கள் சொல்லிக் கொடுத்து வேளாண்மை தமிழர் வேளாண்மை இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வசிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள் அப்படி என்பதில் ஐயமே இல்லை முதற்குடி மூத்த குடி நம்ம தமிழ் குடி அப்படின்னு சொல்லுது ஆகியால் இது தமிழர் வேளாண்மை இதுதான் நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாம் செஞ்சுட்டு இடையில வந்து வந்ததுதான் இயற்கை வேளாண்மை வந்தது அதற்கு அப்புறம் ஐயா எம் சுவாமிநாதன் ஐயா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் செயற்கை வேளாண்மை மூன்று வகையான விவசாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இந்த ரசாயன விவசாயம் வந்துச்சு அதை நம்ம புரட்சி அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வறுமையில உணவு தட்டுப்பாட்டுல இருந்த சமயத்துல அந்த மாதிரியான ஒரு புரட்சி தேவைப்பட்டு விவசாயத்துக்கு போனோம் பிடித்திருவம் வேண்டாவது சாலப்படும் ஒரு கைப்பிடிவு இயற்கை விவசாயம் நிச்சயமாக நிச்சயமாக இதை விட ஐயன் விட ஒருபடி மேல போய் அவர்கள் எடுக்கும்போது உள்ள கடக்கும் ஒரு செஞ்சுட்டோம் மாவட்டம் தாலுகா பஞ்சாயத்து சொன்னது மாவட்டத்திலே தமிழர் முதல் இருபத்தி ஆறுநாடு ஒருங்கிணைப்பாளர் ஞானகாசம் மயிலாடுதுறை கடலி பக்கத்தில் நரசிங்க நத்தம் என்ற கிராமத்தில் இருக்காரு தமிழர் வேளாண் முழுக்க முழுக்க வேளாண் வேளாண்மையிலிருந்து வேறுபட்டு இருக்கு போகாம இருந்ததால் அள உங்களுக்கு அவ்வளவு டைம் இருந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து வியாபாரத்தை ஆர்வமா செஞ்சாங்க அப்ப என்ன தமிழர் வேளாண்மைக்கும் ஏர்க்கை வேளாண்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு பாத்தீங்கன்னா வரப்பு எடுத்து நீ வயர்மா கட்டி பண்ணோம் நான் சின்னப்ளையா இருக்கும்போது வரப்பு வந்து அர்சாங்கமே வரப்பு வந்து அமைச்சி கொடுத்தத தான் எங்க அப்பா சொல்லிட்டே இருக்காரு நம்ம எங்க அப்பா பேர் வந்து சின்னமணி அவங்க ஓல்ட் எல்.சி படிச்சவங்க அவங்க வந்து இரண்டு முறை கவர்மெண்ட் ஊதியம் கிடைச்சியவே வேணான்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு தாத்தா பங்குபெச்சி கொடுத்த ரெண்டே ஏக்கர் எங்க அப்பா வந்து வியாபாரம் பண்ணியே வந்து மேலே 10 ஏக்கர் வாங்கி 12 ஏக்கர் என்ன பيديو மாவட்டிக் கலெக்டர் லட்சுமி பிரியா அவர்களும் அவங்க வந்து மாப்பள சாம்பிய சோறு போட்டு என்ன பண்ணுவாருல மாமனர்க்காட்டும் போட்டு போயிட்டே இருப்பான் ி பாரம்பரிய இருக்குங்க இது இப்ப வந்து அறுபது நாள் அறுபது நாள் ஆயிருக்கு இது நடும்போது என்னென்ன பண்ணீங்க நிலத்தை உழுதிங்களா வரப்ப உயர்த்தினீங்களா என்ன பண்ணீங்க ஆரம்பத்துல நான் என்ன சொல்றேன் ஒரு மாதிரி மேல போயிட்டு அப்படியே அகலமா இருக்கும் அகலமா இருக்கணும் குறைந்தது ஒரு ஆறு அடி அண்டயமாக அதுக்கு நான் எப்படி சுருக்கமான சொல்லுவேன் ரெண்டு கையும் நீட்டணும் ரெண்டு கையை கை நீட்டணும் அவங்க அகலத்துக்கு வரப்பு இருக்கணும் அப்ப இந்த மாதிரி கார் இந்த பாகம் போய் அந்த பாகம் வந்துடும் அகலப்படுத்த பயிர் பண்றோம் எங்கிட்ட தமிழ்நாட்டுல வந்து இருபத்தி மாடல் ஃபார்ம் நாங்க வச்சிருக்கோம் மயிலாடுதுறையில கடலி பக்கத்துல நரசிம்மத்துங்கிற கிராமத்துல ஐயா ஞான பிரகாசம் நாற்பது ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்காரு அவரு வரப்புல அவரு இருக்கக்கூடிய ஒரு மரம் கூட கஜா புயல்ல சாயல ஒன்று இரண்டாவது உங்களுக்கு அந்த மரப்புல என்னென்ன மரங்கள்லாம் வைக்கணும் பழமரங்கள் வைக்கணுமா தென் மரம் வைக்கணுமா இல்ல உங்களுக்கு காய்கறிகள் வைக்கணுமா இல்ல மாட்டுக்கு தேவையான பில்ல அறுத்துக்கணுமா எல்லாமே அந்த வரப்பிலையும் நம்ம மகசூல் பண்றோம் இது உள்ள பண்றது நமக்கு போனஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்துல முன்னூறு காய் காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு தென்மரம் தென்மரம் முப்பத்தி ரெண்டு கஜா புயல் தென்னை எல்லாம் சாஞ்சது காரணம் என்ன இவன் தேரோட தென்னை வச்சிருந்தான் காத்து உள்ள போயிருந்திருக்கும் இவன் நிறுவன நட்டுத்தனால தானே இவன் காத்து உள்ள போகாம மரத்துலாம் சாச்சிது ஒண்ணு ரெண்டாவது ஏன் சாச்சியதுன்னா இவன் ஹைபிரிட் ரகத்தை நட்டு இருக்காங்க குட்டைங்கிற ரகத்தை நெட்ட ரகம் தான் நம்ம பாரம்பரிய ரகம் இன்னைக்கும் பாருங்க நீங்க வேதான இடத்துல என்ன நம்ப வேண்டாம் நீங்க நேரம் வண்டி எடுத்து போய் பாருங்க கடல் கரையில இன்னைக்கும் அந்த தலைமரம் இன்னும் உழாம நிக்குது நெட்டை ரகம் நெட்டை ரகம் நிக்கும் அந்த புயல் போட பாது மாதிரி காட்டிக்கிட்டு அப்படியே நிக்குது நிக்குது அதுக்கு இருக்கு இன்னும் இன்னும் இருக்கு ஸ்டாமினா இருக்கு வச்சதுதான் ஒட்டு வச்சதுதான் நிச்சயமாக நிச்சயமாக இப்ப கூட அந்த பகுதியில போனா மக்கள் கேக்குறாங்க மூணு வருஷத்துல காய்க்கக்கூடிய மர கண்ணு கிடைக்குமா தென்ன கண்ணு கேக்குறேன் திருப்பியும் புயில வந்தா உழுந்துருமே அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு பாரம்பரிய ரகம் தரும் அந்த பாரம்பரிய ரகத்திலயே மூன்று ஆண்டுகள்ல காய்க்கிற மாதிரி நம்ம வடிவமைப்பு பண்ணி தரோம்னு அவங்க சொல்லி கொடுத்து வந்திருக்கேன் இப்ப நீங்க வரப்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு அடி அகலம் இருக்கிற மாதிரி பண்ணுவேன்னு சொல்றீங்க அதுல தென்னை மரத்தை நடுவுல வைப்பீங்களா நடுவுல நம்ம எப்படி பண்ணுவோம்னா கிழக்கிலிருந்து மேற்கு போற வரப்புல மட்டும்தான் நம்ம மரம் வைப்போம் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவ காட்டுறோம் மடகிழக்கு பருவ காட்டுறோம் நம்ம அடிக்கும் மழை வரும் மட்டும்தான் உயரமான மரங்களை வைப்போம் இப்போ தெற்கு வடக்குல இருக்கக்கூடிய வரப்புல வந்து சின்னதான் வைப்போம் நம்ம காய்கறிகள் இல்ல உயரம் கம்மியான மரங்களா அது மாதிரி வச்சு நம்ம வந்து பண்ணும்போது உள்ள இருக்க லேண்டுக்கும் வெளிச்சம் அதிகமா இருக்கும் சூரிய ஒளி கிடைக்கும் உங்களுக்கு வரப்புலையும் நீங்க வந்து மிக அருமையான முறையில வருமானம் கொண்டு தெரிஞ்சாலும் இருபதாம் மணி நேரமும் உங்களுக்கு வருமானம் கிடைச்சுட்டே இருக்கும் இப்ப வீட்டுக்காரம்மா சாப்பாடு தடவை வரல நம்ம பாட்டு என்ன பண்ணலாம் வரப்புல இருக்கிற இதையோ உன்னை பச்சு சாப்பிட்டு போயிடலாம்ல வீட்டுலயும் சாப்பாடு வேணும்னு அவசியமே இல்லாதானே இப்போ வந்து இயந்திரத்தை வச்சு முதல்ல வந்து உங்கள் நிலத்தை வந்து வரப்பை உயர்த்துறீங்க இந்த வரப்பு வந்து ஒவ்வொரு விவசாயோட அவங்க தொப்புள் அளவுக்கு அந்த வரப்பு இருக்கணும்னு சொன்னீங்க அந்த வரப்போட அகலமும் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஒரு ஆறு அடி அகலம் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ வரப்பில் என்னெல்லாம் பண்றீங்க அப்புறம் வயல் என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே சமயத்தில் விளக்கமாகவும் சொல்லுவாங்க நல்லதுங்கய்யா இப்போ வரப்பு வந்து நம்ம இரண்டு கைகளும் அகற்றினா ஆறு அடி வரும் அந்த வரப்புல என்ன பண்ணியிருக்கோம் கிழக்கு மேற்கு வரப்புல வந்து தென்னம்பில்ல பாரம்பரிய தான் நான் முன்னோக்கி போகிறதுல விரும்புறதே இல்லைங்க பின்னோக்கி போகணும் தென்னை மரத்தை வச்சு தென்னை மரத்தை இடைவெளி இருபத்தை தேரோட தென்னை குருவ நண்டூர சம்பா நரிவோட வண்டியோட வாழை திருவாரூர் தேரோட தென்னை அப்படின்லாம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்கணும் குறைஞ்ச பட்சம் ஒரு தென்னை பத்தாவது முப்பத்தி ரெண்டு அடி குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது எந்த புயல் வந்தாலும் போயிடும் இடைவெளியில நெட்டை ரக தென்னை வச்சிருக்க வச்சிடறோம் அது தவிர வேற ஏதாவது கிழக்கு மேற்கா இருக்கிற பாத்தில வேற ஏதாவது வைக்கலாமே நீங்க வந்துட்டு இஞ்சி போடலாம் மஞ்சள் போடலாம் கரணக்கிழங்கு போடலாம் கருணை உள்ள கிழங்காதான் கரணக்கிழங்கு போடலாம் வாழை போடலாம் எலுமிச்ச எலுமிச்சை போடலாம் நார்த்த போடலாம் என்ன போய் காய்கறி கிடையாது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் விளம்பரத்தார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏமா சுபா நிகழ்ச்சி நீ தான் கேட்டமா புதுசு புதுசா பல விஷயங்களை சொன்னாங்களே நம்ம வயலோட வரப்பளவுக்கு வரப்ப அகலமாக்கணும் கூட சொன்னாங்க ஆமா இந்த மாதிரி வரப்ப அகலப்படுத்துறதுனால வரப்புலையே கூட நம்ம சாகுபடி பண்ணலாம் மரப்பயிறு காய்கறி இந்த மாதிரி ஆமாமா அப்புறம் முக்கியமா இந்த தென்னம்பிள்ளைய நடுவு சேர்ப்ப மட்டும் கிழக்கு மேற்குல நடவு பண்ணணும் அப்பதான் இடர்பாடுகளையும் இந்த மாதிரி தமிழர் விவசாய பத்தியும் வரப்புல ஊடு பயிர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டி மடம் சி செந்தில்குமார் அவங்க இதுக்கப்புறம் வரப்புற பகுதியில என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் முதல்ல முற்று முதல வந்து தென்னை மரங்களை முப்பத்தி இடைவெளியில வைக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன விருப்பப்படுதோ முருங்க மரத்துல இருந்து கூடிய கொய்யா அந்த மாதிரி சின்ன சின்ன ரகங்களை நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம காய்கறி உளுந்தெல்லாம் போடலாம் தாரணமா பண்ணலாம் உங்களுக்கு போடலாம் மாட்டுக்கு தேவையான கோபரு கோவு இப்ப வந்து எல்லாமே நம்ம என்ன பண்றோம் குடும்பத்தை தேவையான அணைச்சு எடுத்துக்கலாம் உள்ள விளையிறது போனஸ் நம்ம பாத்தீங்கன்னா